வெற்றி என்ற தலைப்பில் திருச்சிராப்பள்ளி இந்திய மருத்துவமன்ற முன்னாள் தலைவர் டாக்டர் எம் சிவகேட்கலாம் இன்று உலக நல ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் நாள் உலகெங்கிலும் இந்நாள் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் நிறுவப்பட்டதன் பெருமையை பேசும் அதன் தொண்டை சட்டை நினைக்க செய்யும் இந்நாள் பலனை பலரறிய பறைசாத்துகின்ற நன்னாள் உலகின் பல நாடுகளும் பங்கு கொண்டுள்ள ஒரு அரிய அமைப்பே உலக சுகாதார நிறுவனம் இதன் மூலம் நல்ல பல செயல்களை திட்டங்களை நடத்திட முடியும் என்ற நல்லெண்ணமே உலக நல நாளை கொண்டாட வழிவகுத்தது அதன் தொடக்கமே ஆயிரத்து ஏப்ரல் ஏழு முதல் ஆண்டாண்டு தோறும் நாம் கொண்டாடும் இந்நாள் பல நாடுகளை உள்ளடக்கிய பெரிய நிறுவனாவலால் சிறு பிரச்சனைகளின் சிந்தனையை ஓட்டாது உலகம் தழுதிய உறுப்பு நாடுகள் ஒவ்வொன்றும் இதில் உயரிய உரிய பங்கினை ஆற்றிட மக்களின் உடல் நலத்தினை ஒவ்வொருவரும் உணரும் வண்ணம் ஒப்பற்ற ஒரு தளத்தினை முதலாக கொண்டு எல்லா நாட்டு அரசும் அரசு சாரா நிறுவனங்களும் தலைப்பில் காணும் நன்மொழியை பொன்மொழியாக கொண்டு அதன் சிறப்பினை செயலாக்கத்தில் காட்டுவதன்றி மக்கள் தங்கள் உடல் நலத்தினை காத்திட அறிவியல் பூர்வமாக அறிவுரை தண்டிட அரிய வாய்ப்பாக இந்நாள் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் நல்ல நல்வாழ்வு ஆகும் என்றும் தொள்ளார் ஒளி பெறுகும் தொள்ளிதில் என்று அரிய பெரிய நோக்குகளை முன்வைத்து ஆண்டு முழுவதும் அனைவரும் இதில் பெரும்பங்கு கொண்டதை நாம் அறிவோம் இதன் சிறப்பையும் பயனையும் நன்கு உணர்ந்து நாள் இதழ்களும் வானொலி தொலைக்காட்சி போன்ற செய்தி பரப்பு நிறுவனங்களும் இதில் அதிக அளவில் ஈடுபாடு கொண்டு நல நாளின் உணர்த்தி காணின இது ஒரு நாள் விழாவும் அல்ல ஒரு நாட்டு விழாவும் அல்ல ஆண்டு முழுவதும் அனைத்து நாடுகளிலும் அத்துணை பேரும் அவரவர் அமைப்புகளில் ஆங்காங்கு கொண்டாடுவர் இந்த ஆண்டு இன்று முதல் ஹெல்த்தி லிவிங் எவ்ரி a நல வாழ்வில் யாவருமே வெற்றி காண்பர் எனும் ஏற்றமிக தலைப்பில் ஒவ்வொருவரும் இச்சமுதாயமும் நல வாழ்விற்கு நல்வழி காண யாதை செய்ய இயலும் என்பதில் சிந்திக்க செயல்பட வழிவகுக்கும் வாய்ப்பாக உள்ளது இந்த ஆண்டின் உலக நலநாளின் மிக மையமான நோக்கம் ஆரோக்கியமான வாழ்வில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றவரே என்பது ஆரோக்கியமான வாழ்க்கை வகைகளை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயமும் தங்களது வாழ்க்கை நிலையை உயர்த்தல் மட்டுமன்றி உடல் நலத்தையும் உயர்த்திக் வேண்டியதற்கான உடனடி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதிபலிப்பே ஆகும் தங்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கான இயக்கங்களில் திட்டமிடவோ அத்திட்டங்களை செயல்படுத்தி அல்லது தனியாகவோ பங்கு கொள்ளுவதற்கு மக்களுக்கு உரிமையும் கடமையும் உண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயற்றப்பட்ட அல்மா ஆட்டா தீர்மானம் எம்புகின்றது கிபி இரண்டாயிரத்தில் அனைவருக்கும் நலவாழ்வு என்ற புனித இயக்கம் வலுப்பட்டு வரும்போது அதனை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு இதுவே சரியான நேரமாகும் நம்மை சுற்றியுள்ள இவ்வுலகம் அதிவேகமான மாற்றங்களை அடைந்து வந்த போதிலும் தற்போது நடைமுறையில் உள்ள மருத்துவ சிகிச்சை முறைகளும் சுகாதார நிறுவனங்கள் செயற்படும் முறைகளும் இவ் மாற்றங்களை நமக்கு சரிவர பிரதிபலிப்பது இல்லை பல இடங்களில் சுகாதாரத்தை பேணும் நடவடிக்கைகள் என்பது நோய் வந்ததில் அதனை குணப்படுத்துவதாக உள்ளதே தவிர மக்கள் அதனை வருமுன்காக்க செயலாக நடைமுறைப்படுத்த கடைபிடிக்க முன் நவீன மருத்துவத்தினால் ஏற்பட்ட வியக்கத்தக்க வக்திகள் பலவற்றினால் சுகாதாரம் என்பது மக்களுக்காக மக்களும் சமுதாயமும் தாங்களே பேணி பாதுகாக்க வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு தடுப்பு நிலை என்ற நிலை மாறி மருத்துவர்கள் மக்களுக்கு அளிக்கும் பல வகையான மருத்துவ முறைகள் என்ற நோக்கம் உலகின் பல பகுதிகளிலும் பரவி இருந்தது எனினும் இன்று அந்நிலை மாறி சுகாதாரம் பேணுதல் என்பது மருத்துவமனைகளில் மட்டும் பின்பற்றப்பட வேண்டியவை அல்ல ஒவ்வொருவரும் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய செயலாக மாறி வருவது என்பது குறிப்பிடப்பட்டதாகும் இந்த அணுகுமுறை உடல் நலம் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்குவதாக அமைந்துள்ளது சுகாதார வாழ்க்கை முறையை கண்டிட முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை மூன்று அதில் தனிப்பட்ட கவனம் செலுத்துதல் மிக முக்கியமானதாகும் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு சற்றுள்ள உணவு தன் கடமையை உணர்தல் பரந்த நோக்கில் சிந்தித்தால் உடற்பயிற்சி என்பது சற்றே உறவுதலையும் மற்ற எளிய பொதுபோக்குகளையும்டச்சி விளங்குகின்றது எனினும் உடலை பேணுவதில் அது பெரும்பங்கு வகிப்பதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு வலிமையையும் வனத்தையும் தருவதன் மூலம் பொதுவாக உடல் நலத்தை பேணும் ஒரு தூண்டுகோலாக உடற்பயிற்சி விளங்கி வருகின்றது சுறுசுறுப்பான உடற்பயிற்சி முறைகள் அவ்வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அனைவருக்கும் தேவைப்படுவதாகும் இளமை பருவத்தில் மேற்கொள்ளும் உடற்பயிற்சி முறைகள் வாலிப வயதின் போது செய்ய வேண்டிய கடின செயல்களுக்கு உடலை தயார்படுத்த முறையில் அமைகின்றன வளர்ச்சி அடைந்த மேற்கொள்ளும் உடற்பயிற்சி முறைகள் உடலை சரியான வலிவான முறையில் வைத்துக் கொள்வதற்கு மட்டுமின்றி நோய்களில் இருந்தும் காப்பதற்கும் உதவுகின்றது முழுமையில் மேற்கொள்ளும் உடற்பயிற்சி முறைகள் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளவும் உடல் இயக்கத்திற்கும் உதவுகின்றது எனினும் உடலை கிடமுடன் வைத்துக் கொள்ளுதல் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்கு வழி செய்கின்றது தன் உடல் நலத்தை பற்றிய நல்லெண்ணமே சுகாதாரத்திற்கு உண்மையான அடிப்படையாகும் இதுதான் அனைத்தையும் விட முக்கியமானது இன்னொரு வாழ்விலும் சிறப்பிடம் பெறுவது உணவே என்பதை யாவரும் நன்கு உணர்வு வாழ்வில்்சும்ற்றம் பெறுவது போல உணவு உட்கொள்ளும் முறைகளும் மாறியே வருகின்றன உணவு உட்கொள்ளுவதில் பல புதிய முறைகள் அறிமுகமாகிக் கொண்டு வருகின்றன எடுத்துக்காட்டாக கொழுப்பு செத்து அதிகமுள்ள சர்க்கரை செத்து இதய நலத்திற்கு ஊறு வழங்கிக்கும் வகையில் இவை அமைந்துள்ளன எனினும் World Health Organization என அழைக்கப்படும் உலக சுகாதார நிறுவனம் மக்கள் இன்னும் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் எதனையும் உலக அளவில் இன்றுவரை வரை அறிமுகப்படுத்தவில்லை காரணம் நாட்டுக்கு நாடு உணவு வேறுபடுதலை ஆகும் எனினும் உணவில் அடிப்படையான சத்துக்கள் அமைந்துள்ளனா என கவனித்து இன்று சத்துள்ள உணவுகள் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல கவனத்துடன் அளிக்கப்பட்டு வருகின்றது நலம் போனது என்பது பரந்த அளவில் செயல்படும் ஒரு செயலாகும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு பழக்கத்தையும் கடைபிடிக்காததோடு மட்டுமின்றி தனது உடல் நலத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளில் இறங்குவாறு தூண்டப்படம் வேண்டும் எந்த வடிவத்திலும் உபயோகப்படுத்துதலையும் மது மற்றும் கோதைப் பொருட்களை பயன்படுத்துதலையும் தவிர்த்திட வேண்டும் உடல் நலத்திற்கு விளைவிப்பதாகவும் இளம் வயதிலேயே இறப்பதற்கு காரணமாகவும் அமைவது பொருட்பிடிக்கும் பழக்கம் கொடிய இப்பழக்கம் உலகம் முழுவதிலும் பரவி உள்ளது மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒன்று மறுமுன் காத்தலே இதற்கு உதவி செய்யும் தற்போதைய உடனடி தேவை சுகாதாரத்திற்கான பழக்க வழக்கங்களை வாழ்வு முழுவதும் கேடு விளைவிக்கும் தீய பழக்கங்களை இளைஞர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் எனினும் புகைப்பதா இல்லையா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தது இதில் பங்கு பெறுபவர் சமூகத்தில் உள்ள அனைவருமே ஆனால் இதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் இன்றைய இளைஞர்கள் இளையர்கள் மது மற்றும் போதைப் புகைகளை உபயோகப்படுத்தா வண்ணம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது சமூகத்தில் அனைவரின் கடமையாகும் எந்த ஒரு கருத்தினையும் எடுத்துக்காட்டுகள் மூலம் எடுத்துரைத்தால் எளிதில் புரிய வைக்க முடியும் இது யாவரும் அறிந்ததே விளம்பரத்தில் இது சாதாரணமாக கையாளப்படும் ஒரு முறை ஒரு விவசாயியை அழைத்து இந்த தரமான விதையையும் உரத்தையும் பயன்படுத்தினேன் இப்படி நீர்வாக்கினேன் இந்த களை இந்த முறையில உபயோகப்படுத்தினேன் என்று எடுத்துச் சொல்ல வைப்பு முன்மாதிரியான முறையில் இப்படி செய்தேன் நல்ல பலன் கிடைத்தது சொல்ல மற்ற விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுகின்றனர் அங்கனமே செயல்படுகின்றனர் இதனை உடல்நலம் காக்கும் துறைக்கும் இந்த மாதிரி முறைகளை வைத்துக் நடிகர்களையும் உலக நல நிறுவனம் உலகில் சிறந்த விளையாட்டு வீரர்களை எடுத்துக்காட்டாக காட்டிட ஒலிம்பிக் விளையாட்டு நிறுவனத்தை அணுகி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது மக்கள் மனதில் இந்த விளையாட்டு வீரர்கள் நல்ல உடல்நலத்துடன் இருப்பவர்கள் என்ற ஒரு அடைக்க முடியாத நம்பிக்கையான இடத்தைப் பெற்றுவிட்டனர் அவர்கள் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கை கொண்டு வருகின்றோம் எனவேதான் ஆரோக்கியமுடன் இருக்கின்றோம் என எடுத்துச் சொல்ல செய்து வருகின்றனர் இது நல்ல பலன் தரும் என்பது உறுதி தேசிய விளையாட்டு நிறுவனங்களும் இதில் பங்கு கொள்கின்றன பட்டி தொட்டிகளில் உள்ள இளைஞர்கள் முதல் பன்னாட்டு அரங்குகளில் பங்கு கொள்ளும் வீரர்கள் வரை இங்கு எடுத்துக்காட்டாக காட்டப்பட உள்ளனர் நாட்டு தலைவர்களும் இதில் நாட்டம் ஏனெனில் எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல உணவும் நற்பயிற்சியும் தருகின்றோம் நல்ல வாழ்விற்கான செய்கின்றோம் என பெருமைப்படுவர் இது நாட்டின் பெருமையையும் உயர்த்தும் அவர்களையும் இத்திட்டத்தில் மறைமுகமாக ஈடுபாடு கொள்ள செய்யும் இந்த நலவாழ்வு காண்பதில் யாவருமே வெற்றி பெற்றவர் இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற இருக்கும் இந்த நலவாழ்வு பேரியக்க போட்டியில் யாவருமே வெற்றி பெறுவர் என்பது உறுதி நலவாழ்வில் நம் அனைவருக்கும் வெற்றி என்ற தலைப்பில் திருப்புறப்பள்ளி இந்திய மருத்துவமன்ற முன்னாள் தலைவர் டாக்டர் எம் சிவக்கண்ணன் பேச கேட்டீர்கள்